செல்லனவோ அவர் ஈமாளின் உணர்ந்தவராவார் அவை அல்லாகவும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியவராவது ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது குஃபிரிலிருந்து அல்லாஹ அவரை விடுவித்த நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது இதை அனஸ் ரதியெல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்